ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் உங்க பேரு நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு சொல்லுங்க நான் ராஜமோகன் புதுக்கோட்டை வசமொழி மாவட்டத்தில் சுயதொழில் செய்து கொண்டிருக்கேன் என்ன பண்றீங்க சார் நீங்க சுயதொழில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டா ஜாக்டோ ஜியோ அமைப்பு செய்வது தவறான செயலுக்கு வந்தது அவருடைய கோரிக்கைகள் வந்து அமைதியான முறையில அரசு எடுத்து கூறி அதை பத்தி செய்யலாம் ஆனா அவங்க வந்து தேவை இல்லாம ஒரு நாள்திர மனிதர்கள் போல் வந்து சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்வது செய்கிற பதில் அவங்க கேட்கிற விதம் தவறு சார் இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து எவ்வளவோ போராட்டம் வந்து நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காத பொருள் உடமை வீடு வாசல் எல்லாத்தையுமே இழந்து ஆமா ஆமா ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டம் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினாலதான் இவங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து அவர் கேட்க முடியுது சரி அதுக்காக எதிர்காலத்துல ஒரு மாணவ மாணவருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில செயல் ஈடுபடுறது தவறு இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்க இத போய் விட்டுட்டோம்னா இனி வரக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த மாதிரியான சதவிகைகள் கிடைக்காம போயிடும் அவங்களுக்காக தான் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு எதிர்கால ஊழியர்களுக்கு கிடைக்காம போகும் கூட வந்து இவங்க எப்படி சார் சொல்ல முடியாது இல்ல இப்ப இன்னைக்கு நடக்கிறது தானே அடுத்த நாளைக்கு நடக்கும் அதனால நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கிறதாக அரசாங்கம் வந்து அதை இல்லைன்னு சொல்லல சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் நிதிநிலை பற்றாக்குறை இன்னைக்கு வந்து இருபது சதவீதம்தான் அரசாங்கத்துடைய பண நிதியில வந்து பொதுமக்களுடைய திட்டங்களுக்கு செலவிட செலவிடப்படுது பாக்கி எண்பது சதவீதம் வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் வந்து சம்பளமா போய்கிட்டு இருக்குது சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து இப்ப இவர்களுக்கு இன்னைக்கு வந்து சம்பள உயர்வு விலைவாசி அதிகமாக ஏறும் அதே சமயத்துல தனியார்ல ஒரு மல்லிகை கடையிலேயோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் ஒரு ஜவுளி கடையில வேலை பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்களா ஆசிரியர்களுக்கு ஏத்துக் கொடுத்துட்டாங்க விலைவாசி அது ஏற்றி கொடுக்க முடியாது அப்ப அவர் நீங்க வேற இடத்துக்கு வேலைக்கு போயீங்க அதே மாதிரி இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பையன் பத்தி எல்லாம் படிச்ச பையன் சாதாரண தள்ளுவண்டி வந்து பாஸ்ட் ஃபுட்டு போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா ஆனா அவருடைய வருமானம் வந்து இன்னைக்கு ஆசிரியர் அரசியலுடன் மும்மடங்கு அதிகமா தான் கிடைக்குது இருந்தாலும் தன்னுடைய படிப்பதுக்கு பணி இல்லை அவருக்கு அந்த பண்ண அப்படிங்கும்போது இவங்க வந்து எவ்வளவோ வந்து நம்ம மேல இருக்கணும் நினைக்கணும் அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கன்சால்மெண்ட் பேர்லதான் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இவளுக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறை சலுகைகள் பாக்கி எந்த சலுகைகளுமே அவளுக்கு கிடையாது இல்ல அதாவது சாட்டர்டே சண்டே கூட வந்து ஒர்க் பண்ண சொல்றாங்க ஒர்க் பண்ண சொல்றாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்துல அரசு பள்ளிகளை வேலை பார்க்கிற டீச்சருடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில போய் படிக்குது இதுல என்ன என்னோட கருத்து என்னன்னா இந்த அரசாங்கத்துல வந்து அரசு பள்ளியில வேலை பார்க்கற ஆசிரியர்களும் டீச்சர்களும் கண்டிப்பாக தன் பிள்ளைகளையும் அரசு பள்ளிகள்தான் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குனாதான் சார் இவங்க நாளைக்கு வந்து போராட்டுங்கிறதுக்கு வந்து பயப்பூர்வாக இல்ல இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் ஆசிரியர்கள் மட்டும் சொல்றீங்க எல்லாருமே சேருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க சார் அதையும் தான் சார் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை வந்து நம்ம எவ்வளவோ சட்ட திருத்தங்களும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து எல்லோரும் தனிதான் வரும் மசோதாங்கிறாங்க ஏதோ மசோதா எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றாங்க தனியார் பள்ளிகளை இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கி எதாவது ரஷ்யா போன்ற சில கம்யூனிஸ்ட் நாடுகள பாத்தீங்கன்னா போராட்டம்னா எட்டு மணி நேரம் ஒர்க்கிங் டேஸ் எட்டு எட்டு மணி நேரம் ஒர்க்கிங் டேஸ் மேல பத்து நிமிடம் வேலை பார்த்தோட வந்து அந்த நிர்வாகமும் வந்து பதில் சொல்லி ஆகணும் உற்பத்தி திறன் வந்து அதிகமாகி போயிடும் அப்படிங்கும் போது அவளுக்கு அந்த சம்பளமும் அதிகமாக கொடுத்து உற்பத்தி அதிகமா இருக்கும்போது அந்த உற்பத்தி பொருள் தேக்க நிலைய ஏற்படுத்தாம அந்த மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் அவங்க அப்படியெல்லாம் வந்து வெளிநாட்டு ஒரு வேலைநிறுத்த இருக்கும்போது நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய நிலைமை நம்முடைய நீ நிலைமை இப்ப யாரு வேணாலும் தவறு செய்யலாம் குரு வந்து தவறு செய்யக்கூடாது ஏன்னா குருவுக்கு வந்து எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சவங்கள்தான் குருவா நம்ம ஏற்றுக்க முடியும் அந்த காலத்துல மன்ன காலத்துல வந்து இளவரசரை கொண்டா குருகுலத்துக்கு எதுக்கு அனுப்புறாங்கன்னா குருவுக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பழக்க வழக்கங்கள்ல இருந்து கல்வியில இருந்து பல வித்தைகள் இருந்து ஆயக்கலை அறுவர்த்திகள் எல்லா வித்தை குருவுக்கு தெரியுங்கனாலதான் அனுப்பிடுறாங்க இப்ப இது இன்னைக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் பணம் கட்டி சிங்கப்பூர்ல போய் வேலை பாக்குறாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய குழந்தைகள் இன்னைக்கு சாதாரண அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இவங்கள நம்பிதான் நம்ம பிள்ளை நல்லா படிக்கிறீங்க வாசியா இருக்காரு பாத்துக்கோங்க இவங்களே இப்படி இறங்கி போராட்டம்னா இதை வந்து என்ன சொல்றாரு அப்ப வந்து கோரிக்கைகள் சரியா இருந்தாலும் இருசக்கர வாகனத்துல சாலை முறையில் அந்த சைடு போகூடாதுங்க போதான் அந்த பூ வியாபாரியை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஒரு ஆடை இலம் அவுழ்த்து விட்டு நிர்வாணமாக்கி இருக்காங்க இத வந்து ஒரு படித்த ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய வேலையாது இது மாதிரி செயல்கள் அவங்களுடைய மரியாதைய மரியாதையை கெடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான இது வந்து நாளைக்கு சொல்றாங்க பின்னோக்கி பின்னாடி வர்றவங்களுக்கு இந்த சலுகை தானே அப்ப அவங்க வந்து முன்னாடி இவங்க செய்யறது வந்து ஒரு முன்மாதிரியதாக இருக்கணும் இருந்தி பின்னோக்கி செல்லக்கூடாது இவருடைய செயல்களும் பண்பாடுகளும் வந்து பின்னோக்கி செய்ய போக கூடாது முடிதனங்களுக்கு முன்னாடி திருச்சியில நடந்தது வந்து எல்லாரும் பார்த்திருப்பா தொலைக்காட்சியில கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து ஏற்கக்கூடிய விஷயமே அல்ல அது வந்து சரி இதுல ஒரு கேள்வி அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது ஆனா போராடும் முறை சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்ல கோரிக்கையே சரியில்லைன்னு சொல்றீங்களா இதுல வந்து எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து அமைதியான முறையில் தான் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் பழைய படம் எம்ஜிஆர் பட நாடாடி மன்னர்ல சொல்ற மாதிரி நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போராட வந்து கீழ்த்தட்டு மக்களை நினைத்து நமக்கு கீழ்கொடிக்கிற மாணவர்கள் வாத்திய பையன் கணக்குவாத்தியாரு தப்பா போட்டோன்னா கணக்கு வாத்தியாருப்பாங்க ஒரு கணக்கு தப்பா போட்டா யாரு கணக்கு வாத்தியாரு அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த வாத்திய தவறு செய்யாத அளவுக்கு அவரு வந்து பண்போடு நடந்துகிட்ட அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுவாங்கன்னு அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக நன்றி